நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை ஒரு காட்டில் இரண்டு காகங்கள் ஒரு மரத்து மேல கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு குறிக்கிற முயற்சியில ஈடுபட்டு வந்தது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 அப்பதான் இரண்டு காகங்களும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த பார்த்தது அது என்ன அப்படின்னா அந்த மரத்துக்கு பக்கத்திலே ஒரு பெரிய பாம்பு புற்று இருந்தது அந்த பாம்பு புற்றுல இருந்து ஒரு கருணாகம் வெளியில வந்தது வந்து மரத்து மேல ஏறி அந்த காக்கைகளோட கூட்டை அடைந்து அங்க இருக்கக்கூடிய முட்டையை உடச்சு சாப்பிடுறத இரண்டு காகங்களும் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருந்தது இரண்டு காகங்களுக்கும் அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல ரெண்டும் ரொம்ப பயந்து போச்சு இந்த கருணாகம் எவ்வளவு பெரிய பலசாலி இதை எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியுமா இல்ல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 இரண்டு காக்கைகளும் சந்தோஷமா போய் தங்களுடைய கூட்டில் படுத்துக்கிச்சு மறுநாள் காலையில் அந்த ஆண் காக்கை எழுந்து பறந்து போனது எங்கே போனது அப்படின்னா பக்கத்து நாட்டு அரண்மனைக்கு போச்சு அந்த அரண்மனையோட அந்த புறத்தில் இளவரசி குளிக்கிறதுக்குன்னு ஒரு குளம் கட்டி வச்சிருந்தாங்க அந்த குளத்தில் வந்து தினந்தோறும் இளவரசி குளிக்கும் போது தன்னுடைய நகை நட்டுகள் எல்லாத்தையும் கலட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு குளிப்பா அப்போ அவளுடைய முத்து மாலையை தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த காக்கையோட திட்டம்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 இளவரசி ஆணையிட்ட பிறகு வீரர்களாலுமா அந்த மரத்து மேல ஏறி அந்த காக்கையை பிடிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க அந்த காக்கா பறந்து இன்னொரு மரத்துக்கு போனது இப்படி அந்த காக்கா பறந்து பறந்து தன்னுடைய கூடு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தது வீரர்களும் பின்தொடர்ந்து வந்தாங்க அந்த காக்கா வந்து அந்த முத்துமலையை எடுத்துட்டு போய் நேரம் அந்த கருணாகம் தங்கி பாம்பு புச்சுக்குள்ளே போட்டுருச்சு போட்டுட்டு பறந்து இன்னொரு மரத்துல போய் உட்காந்துக்குச்சு இந்த காக்கையை துரத்திட்டு வந்த வீரர்கள் நேரா வந்து அந்த பாம்பு புத்த இடிக்க ஆரம்பித்தாங்க அப்போ அதுக்குள்ளேருந்து கருணாகம் சீரிகிட்டு வெளியில் வந்தது இது தாண்டா சமயம் அப்படின்னு சொல்லி காத்திருந்த ஒரு வீரன் தன்னுடைய வாழை உருவி பாம்பை ரெண்டாக வெட்டிட்டான் பாம்பு அந்த இடத்துல விழுந்து துடி துடிச்சு செத்துப்போச்சு இதை பார்த்துட்டு இருந்த காக்காய்கள் இரண்டும் ரொம்ப சந்தோஷமாக இனிமேல் நமக்கு எந்த தொல்லைகளும் கிடையாது அப்படின்னு சொல்லி நிம்மதியோடு இருந்தது வீரர்களும் அந்த முத்து மாலை எடுத்துகிட்டு போய் இளவரசிகிட்ட கொடுத்துட்டாங்க அதன் பிறகு இந்த இரண்டு காக்கைகளும் நிறைய சந்திச்சு ரொம்ப நன்றி உங்களுடைய ஆலோசனையால தான் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் நரிய என்ன சொல்லுச்சுனா இந்த போட்டி பொறாமை நிறைந்த உலகத்தில் நம்மளோட பலசாலிங்க திறமசாலிங்க இருக்கதான் செய்வாங்க அவங்க நம்ம அவங்களால நமக்கு ஆபத்துகள் வருவது இயல்பு தான் பயந்துகிட்டு நம்ம ஒவ்வொரு இடமா மாறிட்டு இருக்க கூடாது அப்படி மாறிட்டே இருந்தோம்னா அதுக்கு முடிவே இல்லாமல் போயிடும் அதனால நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம தான் எதிர்த்து சமாளிக்கணும்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 இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்க, இன்னும் இது போன்ற பல கதைகளை உங்களுடைய நண்பர்கள் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படினா, நம்முடைய பாட் பீன் பிஓடி பிஇஏஎன் அல்லது காஸ்ட் பாக்ஸ் சிஏஎஸ்டி பிஓஎக்ஸ் இந்த இரண்டு ஆப்பில் ஏதோ ஒரு ஆப்பை பிளேஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்தால் அங்கே நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்குது அதுல இருந்து உங்க நண்பர்களும் கதைகளை கேட்டு மகிழலாம் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்